ஐயா நெல் இந்த மாதிரிதாங்கய்யா இருக்குது இங்க கேட்டதுக்கு வந்து இன்னொரு பத்து நாள் கழித்து அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கய்யா மண்ணில் ஈர பதம் இருக்குது இப்போவே வந்து உளுந்த போட்டுடலாமா இல்லை நெல் அறுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போடணுமாங்கய்யா அதுக்கப்புறமா வந்து அறுக்கிறதுக்கு வந்து ஆள் கிடைக்குமான்னு கரெக்டாக தெரியலங்கய்யா அதனால் மிஷினில் தான் அறுக்க முடியும்னு நினைக்கிறோம் அதையும் உங்ககிட்ட சொல்லணுன்னு வச்சோங்கய்யா